வணக்கம் மே இருபத்தி ஆறுனியின் பொது அறிவு கோவிலுக்காக நான் உங்கள் விஜயகிரி நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இது ஒன்று கோவிட்கு எதிராக யுனைடெட் என்ற தலைப்பில் கலை போட்டி ஐசிசிஆர் அமைப்பால் நடத்தப்பட உள்ளது இரண்டு மீ எனும் பயன்பாடு அருணாச்சல பிரதேச மாநில அரசால் தொடங்க காரணம் அத்தியாவசிய பொருள் வழங்குவதற்காக மூன்று சத்தீஸ்கர் மாநில மாணவர் இணைய கட்டுப்பாடு ரோபோவை உருவாக்கினார் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இது ஒன்று இந்தியாவின் முதல் பெண் ஜூடோ ஒலிம்பிக் பதக்கம் பெற்ற வெற்றியாளர் யார் இரண்டு நைனிடால் சுற்றுலா தளம் எந்த மாநிலத்தில் உள்ளது மூன்று ருத்ர சாகர் ஏரி இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது நன்றி